ओम् प्रपन्न तोत्र वेत्रैक पाणये िजाताय कृष्णाय ज्ञानमुद्रा कृष्णा गीतामुहे नम मरतरम न्यत किचिदस्ति धनजय मयि सर्वमिदं प्रोतम सूत्रे मणिगणाइव भगवान श्री பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான விஜானோபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி பிரதிஜ பண்ணி அதனுடைய மகிமையெல்லாம் சொன்ன பிறகு ஞான விஜானோபதேசத்தை தொடங்கியிருக்கிறார் அபராப்ரகிருதி பராப்ரகிருதி ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சிருஷ்டி அபராப்ரகதி பராப்பிரகிருதி ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஜகத்துக்கு காரணம் ஏதத் யோனினி பூதானி அப்படின்னு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் மத்தஹா பரதரம் அந்நத்து கிஞ்சித்து நாஸ்தி தனஞ்சயான் இருக்குது தனஞ்சயாங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார் ஏன்னா யாகத்துக்காக நிறைய செல்வத்தை சேகரித்து கொண்டு வந்தான் அர்ஜுனன் அதனால் அவனுக்கு பேர் தனஞ்சயா அப்படின்னு ஒரு பேர் எல்லாம் சேகரித்து எல்லோரையும் வெற்றி கண்டவனே அப்படின்னா அர்த்தம் ஆனால் இந்த செல்வம் உயர்ந்தது இந்த ஞான தனம்தான் உயர்ந்ததுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பொருள் ஈட்டணும் நல்ல அற வழியில் குழந்தைகளை எல்லாம் உருவாக்கணும் அறங்களை எல்லாம் நிறைய செய்யணும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வீடு பேருங்கிற மோட்சத்தை உணரணும் இது தனஞ்சயாங்கிற ஒரு சொல் வைத்துக்கொண்டு இந்த கருத்தை சிந்தித்தோம் மத்தகா பரதரம் அந்நிய கிஞ்சித்து நாஸ்தி மத்தகா என்னை காட்டிலும் பரதரம் மேலான கிஞ்சித்து நாஸ்தி அந்நிய கிஞ்சித்து நாஸ்தி வேறு உதவும் கிடையாது அதாவது எனக்கு வேறாக மேலாக எனக்கு ஒரு காரணமும் கிடையாது நான் தான் பிரபவமாகவும் காரணம் என் உற்பத்தி ஸ்தித்திலைய காரணம் நான் தான் இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா அகம் கிருத்ஷனச ஜெகதா பிரபவ பிரளயஸ்ததா எனக்கு காரணம் கிடையாது நான் யாரிடமிருந்தும் தோன்றவில்லை எனக்கு மேலாகவும் ஒருத்தரும் கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் அடுத்த வரியில திருஷ்டாந்தம் சொல்றார் பகவான் மைய சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ சூத்ரே மணிகணா இவ மையி சர்வம் புரோதம் எப்படி நூலில் மணிகணாகா மணிகணங்கள் அதாவது ரத்தனங்கள் எல்லாம் இருக்கே என்ன இல்லாமல் கோமேதகம் வைடூரியம் வைரம் எல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் வந்து கோர்க்கப்பட்டிருக்கு ஒரே நூலில் கோர்க்கப்பட்ட மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் நிறைந்திருக்கின்றன இன்னொரு எக்ஸாம்பிள் நாம் சிந்திக்கலாம் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற நூல்களில் ஆடை வியாபித்திருப்பது போல ஒரு ட்ரெஸ்ன்னு சொன்னால் அதில் குறுக்கா சில நூல்கள் போகிறது நெடுக்கா சில நூல்கள் போகிறது இதைத்தான் புரோதம்பம் அது மாதிரி இங்கே பகவான் சொல்கிறார் எப்படி நூலில் மணிகணங்கள் இருக்கின்றனோ அதுபோல இங்கேயும் நூல்களில் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற நூல்களில் ஆடை எப்படி இருக்கிறதோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த உதாரணம் இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான் இருந்தாலும் பகவான் சொல்கிற வாக்கியத்தையும் நாம் இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் ஆக நூல்களில் ஆடை எப்படி புரோத்தமாக வியாபித்து இருக்கிறதோ உண்மையில் ஆடை என்ற சொல்லுக்கு பொருள் அந்த நூல்களை தவிர இல்லையோ அப்படி இறைவனுக்கு அந்நியமாக எந்த பொருள்களும் இல்லை இறைவனை சார்ந்துதான் எல்லா விதமான பொருள்களும் பெயர்களும் வடிவங்களும் செயல்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அதாவது பராப்பிரகிருதியை சார்ந்து இந்த பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி தான் சிருஷ்டிமயமாக இருக்கிறது என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆக ஈஸ்வரன் அகாரணா அகாரியா ஈஸ்வரனுக்கு காரணமும் இல்லை அவன் காரியமும் இல்லை ஆனால் இந்த மாயா காரியங்களெல்லாம் பராப்ரகிருதிபமான சேதனத்தை சார்ந்து தான் சைதன்யத்தை சார்ந்துதான் இந்த அபராபிரகிருடைய காரியங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆஹ ஈஸ்வரன் அகாரணன் அகாரியன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயிசர்வமிதம் புரோதம்